திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவாரூர் திருவருத்தம் திருச்சிற்றம்பலம் குலம்பலம்பாவரு குண்டர் முன்னே நமக்கு உண்டு கொலோம் அலம்பலம்பரு தன் புனல் ஆரூரவிச்சடைய சிலம்பு அலம்பாவரு சேவடியான் திருமூலட்டானம் புலம்பு அலம்பாவரு தொண்டற்கு தொண்டராம் புண்ணியமே மற்றிடமின்றி மனை சுற்றிடமென்று துரிசுபட்டேனுக்கு உண்டு கொலோ விற்றிடம் வாங்கி விஷயனோடன்றொரு வீடுவனாய்ப் புற்றிடம் கொண்டான் தன் தொண்டற்கு தொண்டராம் புண்ணியமே ஒரு வழிவின்று கொண்டர் முன்னவ குண்டு கொலோ செருவடிவஞ்சிலையார் புறம் அட்டவன் சென்றடைய திருவுடையான் திருவாரூர் திருமூலட்டானன் செங்கட்புருவிடையான் அடி தொண்டராம் புண்ணியமே மாசினை ஏறியமேனியர் வன்கண்ணர் மொன்னரை விட்டு ஈசனையே நினைந்தே சருவேனுக்கும் உண்டு கொலோ தேசனை திருமூலட்டானனை சிந்தை செய்து பூசுரர் தொண்டர்க்குத் தொண்டராம் புண்ணியமே அருந்தும் பொழுதுரையாடா அமண்திறமகன்று வருந்தினைந்தரனே என்று வாழ்த்துவேர் குண்டுகொலோ திருந்தியமாமதில்லாரு திருமூலட்டானனுக்கு பொருந்தும் தவமுடை தொண்டற்குத் தொண்டராம் புண்ணிய வீங்கிய தோள்களும் தாள்களுமாய் நின்று வெற்றறையே மூங்கைகள் போலுண்ணுமூடர் முன்னே நமக்குண்டு தேங்கமிழ் சோலை தென்னாரூர் திருமூலட்டானன் செய்ய பூங்கழலான் அடி தொண்டற்குத் தொண்டராம் புண்ணியமே பன்னியஜாத்திர பேரிதலை குண்டரை விட்டு எண்ணெகழ் ஈசன்னருள் பெற்றோர்க்கு முண்டுகொலோ திண்ணியமாமதில்லாரூர் திருமூலட்டானங்கள் புண்ணியன் தன்னடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணிய வேம் கரப்பர்கள் மையை தலை பறிக்க சுகம் எனுங்குண்டர் உரைப்பன உரைப்பனகேளாதிங்குயப்போந்தேனுக்கும் உண்டுகொலோ திருப்பொலியாரூர் திருமூலட்டான்திருக்கயிலை பொறுப்பன்பிருப்பமர் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமேம் கையில் இடுசோறு நின்றுண்ணம் காதல்ல மனரை விட்டு உய்யும் நெறி கண்டிங்குய்ய போந்தேனு குண் உண்டு கொலோன் அணிவயலாரூர் திருமூலட்டானனுக்கு பொய்யன் பிலாவடி தொண்டற்குத் தொண்டராம் புண்ணியமே உற்றமுடையமண்திரமது கையகன்றிற்று உற்ற கருமம் செய்து போந்தேனுக்கும் உண்டு கொலோ மற்பொறி தோளான் இராவணன் தன் வழிபாட்டுவித்த பொற்கழலான் அடி தொண்டற்குத் தொண்டராம் புண்ணிய சுவாமி புற்றிடங்கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை திருச்சிற்றம்பலம்